நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பன்ருட்டி பலாப்பழ பனியாரம் செய்ய தேவையான பொருட்கள் பலாப்பழம் ஒரு கப் வெல்லம் அரைக்கப் மைதா மாவு அரைக்கப் முந்திரி தேவையான அளவு இலக்காய் ரெண்டு நெய் தேவையான அளவு செய்ய பலாப்பழத்தில் கொஞ்சம் எடுத்து பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம் மிதிய மிக்சியில் போட்டு பலாப்பழம் வெள்ளம் ஈலக்காய் மூணுத்தையும் அரைச்சி வச்சுருவோம் அரைச்சி ஒரு போலில் எடுத்துப்போம் அது கூட மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எனக்கு அப்படியே குட்டினோன்னா கட்டி தட்டிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு அந்த மாவில் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த பழப்பழ துண்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்டவத்தை வச்சு ஒரு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து அந்த முந்திரியையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் கலந்து மாவில் கலந்துருவோம் கலந்துட்டு அப்புறம் ஸ்டவத்தை வச்சு இந்த பனியாரம் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவு ஊற்றிட்டு வெக வச்சு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பன் ரொட்டி பலாப்பழ பணியாரம் தயார் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்